الله உலக மக்கள் எழுந்து நிற்பார்கள் அப்பொழுது அவர்களில் சிலர் பயம் காரணமாக தங்களின் பாதி காதுகள் வரை வியர்வையால் மூழ்கி நிற்பார்கள் என்று நபிசல்லு அனைகம் அவர்கள் கூறினார்கள் மூன்று ஒன்று முஸ்லிம் இரண்டு எட்டு ஆறு இரண்டு